பதினான்குலி அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காலத்து மக்கள் சிறியதாக இருந்த தங்களின் கீழாடையை பிடரிகள் மீது கட்டிக்கொண்டு நபி செல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் தொழுபவர்களாக இருந்தனர் சஜிதாவின் போது ஆண்கள் சஜிதா செய்து உட்காரும் வரை நீங்கள் உங்கள் தலையை உயர்த்த என்று பெண்களுக்கு கூறப்பட்டிருந்தது